அவர்கள் அறிவிக்கின்றார் இவருக்கு அல்லாஹ அருள் புரிவானாக மேலும் ஒரு பெண் இரவில் எழுந்து தானும் தொழுது தனது கணவனையும் தொழுவதற்காக எழுப்புகிறாள் அவன் மறுத்தால் அவனின் முகத்திலும் தண்ணீரை தெளிப்பாள் இவளுக்கும் அம்மாஹ் அருள் புரிவானாக என்று நபி சல்லாஹு அணிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபோதாவோ ஒன்று மூன்று பூஜ்ஜியம் எட்டு